பாடம் 21. ஒன்று கணவனின் உதவிகளுக்கு நன்றி மறப்பவளாக நடப்பது நிராகரிப்பு என்பது ஏற்ற தாழ்வுடையது இது பற்றிய ஒரு நபி மொழியை அபு சையது ரதியுல்லாஹின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்